கோச்சங்க சோழம் ஆயினார் அவர் அரசர் இதனால அவரை பற்றி விழுது கோச்சங்க சோழனாயினார் புறாணம் துலையில் புறவில் நிறையளித்த சோழ உரிமை சோணாட்டில் அழகம் மகிலோடு சந்தணியனே பொன்னியே மணி ஒழிக்கும் குலையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தில் மருங்கில் குளிர் சோலை நிலையில் பெருகும் தருமிடைந்த நெடுந்தன்கான கழலா வெளிப்படலும் மிக்கதவத்தோ வெள்ளானை கைப்பூம்புணும் புகந்தாட்டி கமிழ் பூங்கொத்தோ அணு திரழுதி ஏப்பூங்குவலே களத்தாரே நாளும் வழிவட்டு ஒழுகும் பெயரால் திருவாரைக்கா என்பதற்குப் பெயராலாக ஞானமுடைய ஒரு சிலம்பி நம்பரு செம்பொண் திருமுடிமேல் காலவிரவும் சருகு புதிராலும் கலந்தவாய் முடாயல் திருமே கட்டி எனவிருந்து பெரியளதான் நன்றும் இழைத்த சிலம் விபதை பரப்பை நாதவர் அடிவணங்கள் சென்ற யானை அனுசிதம் எந்ததனை சிதைக்க சிலம்பிதான் வித இருந்தே கழிச்சு கரும் சுளவிற்று அடல் அன்று சுத்தாள் அடல்ழித்ததால் போச்சங்க சோழனாயனார் வரலாறு அலீனா பல தெரிந்திருக்கலாம் துலையில் புறவில் நிறையளித்த சோழ உரிமைச் சோநாட்டில் அலையில் தள்ள மயிலோடு சந்தனின் பொன்னி மணி ஒழிக்கும் உலையில் பெருக சந்திர தீர்க்கத்தின் மருந்து குளிசோலை நிலையில் பெருகும் தரிமறை காலால் ரொம்ப அருமையான நாடாகவே இருக்கு இப்பொழுது நேரடி திருவானை காவலுக்கு அழைக்கிறோம் பஞ்சபூர் ஸ்தலங்களில் ஒன்றும் இந்த நூற்றாண்டுல இல்ல பல நூற்றாண்டுக்கு முன்னர் அழைக்கிறோம் அந்த நூற்றாண்டுல இப்ப இருக்கிற திருவானை காவல் கோவில் இல்ல ஊர் இருந்துருக்கு ஒவ்வொரு பக்கத்துல அந்த காவிரிக்கு போறதுக்கு முன்னால ஒரு சின்ன வனம் இருந்திருக்கு சந்திர தீர்த்தம் அந்த இடத்துல ஒரு திருமேணி இருந்திருக்கு எது ஒரு சிவலிங்க திருமேணி இருந்திருக்கு அவ்வளவுதான் அதனாலதான் கூட பல்ல சொல்லும் போது சொல்றேன் இப்ப அந்த காலத்துல பெருமானை கண்டு அறிவு எழுந்து வணங்கினார் என்று இப்ப என்ன நினைக்க கூடாது ஆகா அப்படி என்ன திருவண்ணாமலைக்கு நாம் உள்ள பெருமானை கண்டு அங்கேயே அறிவு எழுந்து வணங்கலாமோ வணங்கக்கூடாது என்றால் அன்னைக்குாலங்க எந்த காலத்தூடாது எல்லாம் வழிபாடு செய்து வெளியில் வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் வணங்கி இருக்காங்களே மடையனே அந்த காலத்துல இந்த மாதிரி கோயில் வகையெல்லாம் அமைப்பா வரல ஏதோ சிவலிங்க தெருமே இருந்திருக்கு நாலு பேர் வெளியில திருவானை காவல் காவிரி போகுது ஆனா தண்ணி நிறைய போயிட்டு இருந்திருக்க காலம் இங்க அந்த ஊர்ல நாலு ரெண்டு மூணு குடுத்திருக்கலாம் வீட்டு இருந்திருக்கலாம் அதுல ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு சிவலிங்க திருமேனி அங்கதான் இருந்திருக்கு இந்த சிவலிங்க திருமேனியை பார்த்த அங்க ரெண்டு பொருள் வழிபாடு செய்துதான் என்ன வழிபாடு பாருங்க அப்பூங்கானில் பெண் அவல் அதன் கீழ் முன்னாள் அரி தேடும் அதெல்லாம் முழுதும் கூட படிக்கல பெண் நாவல் மரம் நாவல் மரத்தை அடி அடியில் சிவலிங்க திருவேன் இருந்தது சரிங்களா மேல பகுத்துல மரம் பாரத மரத்து கீழே ஆயிரம் வைக்கணுமே அது மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருந்தது இருக்கும்போது மைப்பூங்குவளை களத்தாரி நாளும் வழிபட்டு ஒழுகுமாள் அப்படி ஒரு யானை வெள்ள ஒளி வெள்ளை யானை அந்த யானை இந்த சிவலிங்க திருமேனியை பார்த்துட்டு பக்கத்திலேதான் காவிரி இருக்கா தண்ணீர் ஓட்டுச்சு தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து பூம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த சிவலிங்க திருமேனில் ஊற்றி வழிபாடு செய்திருந்தான் அந்த யானை வழிபட்டது அதான் ஆணைக்கான்னு பேர் வந்தது ஆணை வழிபட்டதுனால தான் அது ஆணைக்கா என்ற ஆயிடுச்சு அது அப்படி வழிபாடு செய்தான் வழிபாடு செய்த பிறகு ஆன செயலால் திருவாணி காயின்றதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்ப செம்முன் திரு முடிவியல் காணல் பிறகும் சடுகுதிரா வண்ணம் கலந்த வாயினூலால் திருமேற்கன விரித்து தெரிய பூந்துள்ளதால் அதே உள்ள ஒரு சிலந்தி அது என்ன பண்ணிச்சுன்னா அப்படியே பார்க்க மேல அந்த நாவல் மரத்துக்கே இருக்க நாவல் மரத்தினுடைய சமயத்துல கிழக்க சூரியன் இருக்கும் போது இந்த நலன் இருக்கும் நேரா வந்தோ பின்னால வரும்போது நேரம் வெயில் படுது அந்த திருமேனி மேல இந்த சிலந்திக்கு என்ன நோக்கம் வந்ததுன்னா ஆஹா பெருமான் திருமேணில வெயில்ல படுகிறது நாம எல்லாம் ஒரு ஏதோ ஒரு சிலந்தி கூடு கட்டிட்டாவது இருக்குது கூடு கட்டிட்டு இருக்கிறோமே அதுக்கு இல்லையான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிச்சுனா ஒரு புத்தி இருக்கு என்னன்னு இந்த திருமேனில வெயில் படாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்ப நாம என்ன பந்தல் போடலாம் போடலாம் செய்யலாம் அதுக்கு என்ன தெரிய அதுக்கு இந்த வாய்நாள் அப்படியே எடுத்துட்டு போனா அந்த வாயில நூல் வரும் சிலந்தி அது என்ன பண்ணிச்சுன்னா இந்த திருமேனி இந்த மைக்குதான் அந்த திருமேனியா இருந்ததுன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வாய்நாளையே அப்படி நூல் அவர் அப்படி எழுத்து அவர் அப்படி எழுத்து இப்படி இப்படி எல்லாம் பாத்து அந்த நூல் மேல போட்டுது போட்டா இந்த இது வந்து நீங்க தாங்கமா தாங்காது ஏதோ திருமீனி மேல வெயில் படக்கூடாதுங்கறதுக்காக அந்த நூல் எடுத்து வச்சுதான் எடுத்து அந்த வெயில் போக்கும் வரவும் புனா புண்ணியம் காக்குமெம் காவலனி கான்வரிய பேரொழியே திம்பே இப்படிதான் நடக்கும் அனுபவத்துக்கு வருவா நாம சிவ சிவ இப்படியாவது அனுபவத்துக்கு வரட்டும் அதனால இப்படி அனுபவத்துக்கு வரட்டும் சிவபுராணம் அதனால இப்படி இருக்கு இருந்த உடனே அந்த யானைக்கு என்ன போகிறது கேட்டா பாருங்க ரெண்டு புத்தாலித்தனம் அதனாலதான் திருவள்ளுவர் தொல்லா பேர் பாண்டார் மக்கள் தாமே ஆரறிவு உரிய அப்படின்னார் இந்த மக்களுக்கு தாப்பா ஆரறிவு இருக்குனா பிறவும் அக்கீளை பிறப்பேனர் உனக்கு இருக்கிற ஆரறிவு போல சில கீழ் இருக்கிற பிராணிகள் பறவைக்கும் அந்த மாதிரி பூச்சிக்கும் யானைக்கும் கூட வரும்டா அப்ப உனக்கு மட்டும்தான் ஆரடிவுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தெரியல உனக்கு போல இருக்கிற ஆரறிவு சில தாழ்ந்த இனங்களுக்கும் உண்டு என்னைக்கு சொன்னார் தொண்ணூரா பேர் திமுல சொன்னார் இப்போ நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு அறிவு ஈரறிவு ஆறறிவுன்னு அதை எந்த எவன் முதல்ல எடுத்தான் தான் தமிழன் உலகத்திலே எடுத்து பார்த்தா தமிழனா என்றால் அருமையா நம்ம காலர் தூக்கலாம் இல்லையா அந்த காலத்திலேயே எங்க வேற ஒரு நாட்டின் சொல்லியிருக்காங்கன்னா காலர் தூக்காம அப்படியா உலகத்தில இங்கும் இருந்து இருக்காரு அங்கும் இருந்து இருக்காருன்னு பாராட்டலாம் அப்ப அந்த காலத்தையும் சொன்னது அதனால் இந்த இப்ப இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா யானைக்கும் இந்த புத்தி வராது எல்லா சிறந்த வராது